நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு கிரேக்க நாட்டு கதைய சொல்ல போறேன் கிரேக்க நாட்டுல சுமன் அப்படின்னு ஒரு இளவரசன் வாழ்ந்து குருகுலத்துல நிறைய பாடங்களை கத்துக்கிட்டான் குருகுலம் அப்படின்னா இந்த காலத்துல பள்ளிக்கூடம் மாதிரி அந்த காலத்துல குருகுலம் எல்லாம் இருக்கும் ஒரு குரு இருப்பாரு அவர்கிட்ட மாணவர்கள்லாம் போய் அஹ் அடிபணிஞ்சு சொல்ற வேலைகளை எல்லாம் செஞ்சு அவருக்கு நிறைய பணிவிடைகள் செஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு கத்துக் கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் கத்துக்குவாங்க சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு சொர்க்கத்துல எல்லாரும் சுகமா வாழ்வாங்க நரகத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது சுமன் சொன்னா சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் நேர்ல போய் பாக்கலாமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு குரு சொன்னாரு சொர்க்கத்தையும் நரகத்தையும் மரணத்துக்கு பிறகுதான் பாக்க முடியும் அத வந்து உயிரோட இருக்கும் பார்க்க முடியாது ஆனா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய தேவதையை நினைச்சு நீ பிரார்த்தனை பண்ணிப்பாரு உனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு குருவோட வழிகாட்டுதலின்படி அவன் பிரார்த்தனை பண்ணனா அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அந்த தேவதை அவன் முன் தோன்றியது தேவதையிடம் தன்னுடைய கோரிக்கையை தெரிவித்தான் சுமன் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த தேவதை முதல்ல அவனை நரகத்துக்கு கூட்டிட்டு போச்சு அப்போ நரகத்துல உணவு சாப்பிடும் நேரம் அப்படிங்கறதுனால எல்லாரும் சாப்பாட்டு மேஜையில ஒன்னா உக்காந்துருந்தாங்க அங்க இருந்தவங்க கையில எல்லாம் பெரிய பெரிய கரண்டிகள் இருந்தது அதாவது ஒவ்வொரு கரண்டியுமே கை நீளம் இருந்தது கரண்டினா தெரியும் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்லாம் எப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஸ்பூன் வந்து டேபிள் மாதிரி சிறுசாக இல்லாமல் ஒவ்வொரு கரண்டியுமே கை நீளம் இருந்தது அதை எடுத்து எப்படி பயன்படுத்தி சாப்பிட முடியும் அதனால் எல்லாருமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப நாளாக இப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றதை அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது யாருமே ஆரோக்கியமாக இல்லை எல்லாருமே உடம்பு மெலிஞ்சி எலும்பும் தோளுமாக இருந்தாங்க ஒவ்வொருத்தர் முன்னாடியும் விதவிதமான உணவுகள் இருந்தாலும் கையில் சாப்பிடக்கூடாது அந்த கரண்டியை வச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிபந்தனை இருந்ததுனால அந்த கரண்டிய எ பிடிக்கிறது எப்படி சாப்பாட்டு எப்படி வாய்க்கு கொண்டு போறது அப்படின்னு தெரியாம அந்த கை நீல கரண்டிய வச்சுக்கிட்டு எல்லாரும் இருந்திருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் கொடுமையால இருக்கு விதவிதமான உணவுகள் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு வசதியா விரல் நீல ஸ்பூன் கொடுக்காம இந்த மாதிரி கை நீல ஸ்பூன் கொடுத்துருக்கீங்களே இவங்க எப்படி சாப்பிட முடியும் இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே சொர்க்க போவோம் அங்க வந்து பாத்துட்டு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தேவத சுமனை கூட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போச்சு சொர்க்கத்துக்கு தேவதையோட போய் சேர்ந்த சுமன் அங்க கண்ட காட்சி அதே மாதிரிதான் இருந்தது அங்கேயும் சாப்பாட்டு நேரம் மேஜை நிறைய உணவுகள் எல்லாரும் மேஜையில உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா எல்லாருக்கும் அதே போல நீளமான கரண்டி தான் இருந்ததே ஒளிய யாரு கையிலயும் நீல கரண்டி இல்ல ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட சாப்பிட்டுக்கிட்டு அது எப்படின்னு தானே கேக்குறீங்க நரகத்துல இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அளவு கை நீல இவங்க ரொம்ப லாவகமா பயன்படுத்தி உணவுகளை எடுத்து தங்கள் வாய்க்கு கொண்டு போறதுக்கு பதிலாக தங்களுக்கு எதிர்த்தாற்போல அந்த மேஜையில உட்காந்துருந்தவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க அதே போல அந்த மேஜைக்கு எதிர்புறம் உட்கார்ந்திருந்தவங்களும் தங்களுடைய நீல கரண்டிய பயன்படுத்தி உணவுகளை அள்ளி இந்த பக்கம் உட்காந்து இருந்தவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்களுக்கு ஊட்டி வயிறார சாப்பிட்டு இருந்தாங்க கை நீல கரண்டிய வச்சு எடுத்து தானே சாப்பிடுறதுதான் கஷ்டம் உணவை எடுத்துல உட்காந்துருக்க இன்னொருத்தருக்கு ஊட்டுறது ரொம்ப சுலபம் தானே அத சொர்க்கத்துல இருக்கவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படியாக ஒருவருக்கு உதவி செய்து வயிறார சாப்பிட்டு சொர்க்கத்துல இருக்கவங்க எல்லாம் புஷ்டியா நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இத பாத்த சுமன் அடடே ரொம்ப அருமையா இருக்கேன் இந்த யோசனை பிரமாதமா இருக்கு இது எப்படி சொர்க்கத்தில் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அங்க நரகத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் இது தோணல அப்படின்னு கேட்கவும் அந்த தேவதை மறுபடியும் புன்னகையோட சொல்லிச்சு சொர்க்கத்துல இருக்கவங்க மனசெல்லாம் அன்பு நிறைஞ்சிருக்கு நரகத்துல இருக்கவங்க மனசெல்லாம் சுயநலம்தான் நிறைஞ்சிருக்கு எங்க அன்பு இருக்குதோ எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற மனப்பான்மை இருக்குதோ அது இங்க வந்து சொர்க்கம்தான் பூமியிலையும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு பூமியிலையும் அன்போட அது சொர்க்கம்தான் அதே நேரம் நரகத்துல போய் தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை பூமியில இருக்கும்போதே விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ அன்போ இல்லைனா இங்கேயே நரகம்தான் அப்படிங்கறத அந்த தேவதையே சொல்லுச்சு இப்போ எனக்கு சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு சுமன் பூமிக்கு வந்து சேர்ந்தான் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா இந்த பூமியிலே நாம சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதே நேரம் அன்பு இல்லாம அடுத்தவங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இந்த பூமியில நம்ம வாழ்ந்தாலும் அது நரகத்துல வாழ்றதுக்குதான் சமம் கருத்து சரி குழந்தைகள இந்த கதையும் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓ டி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதிலிருந்து தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களாலேயும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்